الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا ربون وقال ايضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون நல்லே அன்பு சகோதரர்களே எப்படி ஆகளே அல்லாவை அஞ்சை பயந்து சக்வாவை கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் இலங்கையுடைய இந்த அற்றுகம கிராமம் என்பது நாற்பது வருடங்களுக்கு முதலிலிருந்து உலகிற்கு ஒரு நல்ல பேருடன் அறிவுமான ஒரு உரு அதுக்கு நாம் எல்லோரும் அல்லாவுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு நல்ல அல்லா விருப்பக்கூடிய சிபாட்டுகளை எங்களுக்கு மத்தியில் நாங்கள் அதிகரித்துக் கொள்வோமோ அந்த அளவுக்கு அல்லாச்சாரா وانا مرغل لتلم إذي الله فارات عرب تبنوا ولغتلا من يرغل نالذي إنسل وذي قول وانا مرغل لهم إذي نالذي إنسل عرب تال ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض وركنا مرور அது உள்ளம் தப்பா உள்ளதாக மாறுவதை கொண்டு அல்லா வான பூமியுடைய பறக்கத்துகளுடைய கதவுகளை திறந்து விடுவேன் என்பதாக சொல்கிறான் அல்லாத மனைவர்களையும் அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஆக்கியள்வான கண்டிவானவர்களே அல்லா விரும்பக்கூடிய சில தன்மைகளை நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெற செய்யலாம் கடைபிடித்து அமல் செய்யலாம் அதை வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்தும் பொழுது அதனால் ஒரு தனி பிரகாசம் ஒரு தனி வெற்றி அல்லா தர அதுக்கு ஏற்படுத்துகிறார் தூபாலின் முஹ்ளிசி இஹ்லாஸ் உள்ளவர்களுக்கு சுமசோபனம் உண்டாகட்டும் அவர்கள் ஹிதாயத்துடைய ஒளி விளக்குகள் என்பதாக அதிர்சித்து வந்திருக்கிறது இஹ்லாஸ் அல்லாஹ் விருப்பக்கூடிய ஒன்று எஹ்லாஸ் இல்லாதவர்களை அல்லாஹ் தண்டிப்பது போன்று இஹ்லாஸ் உள்ளவர்களை கொண்டு அல்லாஹ் உலகத்தில் அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் வெற்றிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் அதனால் எந்த ஒரு அமலையும் மண் அஹப்பாக நேசித்து அல்லாவுக்காக பெருத்து அல்லாவுக்காக கொடுத்து அல்லாவுக்காக தடுக்கக்கூடியவர்கள் ஈமானை பரிபூர்ணமாக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சலா நன்மாராயம் சொல்லுகிறார் தப்பு உங்களுடைய மாநுஷம் அந்த ரத்தம் போய் சேருவதில்லை உங்களுடைய இஹ்லாஸ் தான் இடத்துல போய் சேர்க்கிறது பெரியவர் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் அல்லாவோட அந்த உறவை இஹ்லாஸ் உள்ள உறவாக மாற்றிக்கொள்ளவன் என சொல்றேன் இஹ்லாசுள்ளவர்கள் பூமியில இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் பூமியில நிம்மதியை சந்தோஷத்தை ஐக்கிய ஒற்றுமையை பலப்படுத்திக் கொண்டே இருப்பான் அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் செய்து முடிந்ததற்கு பிறகு செய்யக்கூடிய நேரத்திலும் அதை தொட்டு பார்த்து கொள்ள வேண்டும் யாருக்காக இதை செய்கிறேன் அது நேரம் பிற இருந்தால் உடனடியாக அதை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹாலா இதை கொண்டு பெரும் சந்தோஷம் அடைகிறார் ஒரு விரோதி இஸ்லாத்தை எதிர்த்தவர் நபியவர்களுக்கு எதிராக போர்களுக்கு சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் தூரத்திலிருந்து அவரை பார்த்து நபியவர்கள் அகலில் சின்னம் சொற்கமாது என்று சொன்னார் அவரோ முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டை செய்ய வந்தவர் காயப்பட்டு கீழே விழுந்திருக்கும் பொழுது சாபாக்கள் அவரிடத்தில் போய் என்னப்பா நடந்தது என்று கேட்டார்கள் சிறிது நேரம் வரைக்கும் நான் ஒரு காபிலாகத்தான் இருந்தேன் சற்று முன்பு என்னுடைய உள்ளத்தில் வந்த அந்த ஈமான் ஒளி உள்ளத்தில் வந்த அல்லாவின் ரசூல் மீது நான் அப்படி இஸ்லாத்தின் பக்கம் வந்து பக்கம் வந்து நான் முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக நான் போர் புரிய ஆரம்பிக்கும் பொழுது என்னை வந்து அம்பு தாக்கிவிட்டது அசதல்லாம் சொல்லிவிட்டு அவர் மறுக்கிறார் சற்று முன்பு வரைக்கும் எதிரிகளுடைய தரப்பில் இருந்தவர் சிறிது நேரத்துக்குள் அல்லா உச்சாரா அவருக்கு இதாயத்தை நசிவாக்கி சொருக்கவாதிகள் பட்டியலில் எல்லாம் தர சேர்த்துக் கொண்டார் அல்லா என்னையும் உங்களையும் கூட்டத்தில் ஆக்கி அருள்வான செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலேயும் கண்ணியமாக மிக பிரதானமாக இரண்டு விஷயங்களை அடிப்படையாக வச்சு விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளணும் ஒன்னாவது ஈமான் ரெண்டாவது அல்லாற்று விருப்பமானதுதான் ஒரு மனிதன் மூவிலாக வாழ்ந்து ஊமினாக மரணிக்கிறது ஈமானுடன் வாழ்ந்து ஈவானுடன் மரணிப்பது என்பது يا வயது வந்த ஆண் எல்லோரும் இந்த ஊர்ல உள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் தந்தை ஈமான பலப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம் إيمان اللذرق لي برم باراتنك رد قد أفلح المؤمنون ولله العزة ولرسوله والمؤمنين عند الله وطريم قنيم إيمان اللذرق لك عند الله تعالى واكل تركنا هذا نال يقول لكم إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله الله رسول من ذي إيمان كنت ثم لم يرتابوا قدوا التليم سندق من الله ورسوله ஜாகூது முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களை அல்லா தலா கவனப்படுத்துகிறார் அமெரிக்காவாக இருக்கலாம் பீஜியாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் அந்தந்த நாட்டுடைய பிறப்பிடமாக கொண்டவர்கள் அல்லாவுடைய உண்மையான தீனை அறிமுகமானதற்கு பிறகு அவர்கள் அதுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள் அல்லா என்று ஜப்பானை புறப்பணமாக கொண்ட அமெரிக்காவை புறப்படமாக கொண்டவர்களை அல்லாஹ் பெரும் ஜோதிகளாக ஆக்கி ஒருவேளை இங்கே வந்திருக்கலாம் எம்பத்து மூணு அவருடைய பெயர் கேர்னல் அமீருத்தீன் அவர்கள் அவருடைய கரத்தால மாத்திரம் ஏழாயிரம் எட்டாயிரம் அமெரிக்கர்கள் இஷ்டாக இரண்டாயிரத்தி அஞ்சில் எனக்கு நேரடியாக கனடா அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அவர் ஒரு வித்தியாசமான மனிதன் அல்ல அவரை கொண்டு வேலை வாங்கினார் அதான் சொல்கிறார்களா இல்லிமுக்கும் அல்லா தரக்கூடிய பொறுப்புகளை கதவைகளை அல்லாத தீனை உலகத்தில் நாட்டக்கூடிய பணிகளை நீங்கள் செய்யாவிட்டால் அல்லா உங்களே விட்டுவிட்டு வேற சமூகத்தை கொண்டு அல்லா தர வாங்கிக் பதிவு செய் சந்திக்கிறேன் பெரும் சாக்கள் நான் நயவஞ்சகராக இருப்போ என்று அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக உலமாக்களும் பொதுமக்களும் சிறந்த இடமாக இருக்கும் ஈமனை வளர்த்துக் கொள்ள ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது சற்று அமருங்கள் நாம் ஈமாளை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொல்வார்கள் சாபாக்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது கொள்வார்கள் என்பதாக வந்திருக்கிறது அளவும் அல்லா சாலா என்ற வாழ்க்கையில வரக்கெய்ய போகிறார் இந்த ஈமானுடைய அளவும் இந்த அமல்கள் சக்தியுள்ளதாக மாறப்போகிறது பிரமாணம் இந்த அமல்கள் மிகவும் அந்த தாக மாற போகிறதுக்கு தேவையானல்ல கற்றலைங்க وفي تعالی ான் இது எனக்கு அதிகரித்து புரோஷனமான இல்லை கேட்கிறான் விரிவிலக்கில்ல அவன் வயது வந்த எல்லோரும் ஒரு பருவத்தை அடையக்கூடிய குழந்தைகள் கூட தனக்கு தேவையான மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பேரிசம்பளத்தை எடுத்த நேரத்தில் எங்களுக்கு ஹராம் என்று சொன்னார் ஒரு பேருச்சம்பளம் எப்படி ஹராவாக முடியும் அது வந்த பேருச்சம்பளம் என்ற காரணத்தினால் நபியுடைய குடும்பத்தார்கள் அதை சாப்பிடக்கூடாது என்று நபியவர்கள் தடுத்து விட்டார்கள் சின்ன குழந்தைக்கும் அந்த அறிவை அந்த அயில்மை கொடுக்க வேண்டும் என்ற அப்துல்ல அப்பாஸ் அவர்கள் அவர்களுடைய மாமி மைமோன் அவருடைய வீட்டுக்கு வந்து இரவு உறங்கினார்கள் நபியுடைய உறக்கத்தை தூக்கத்தை விழிப்பை அவர்கள் எழும்புவதை எப்படி நான் கற்றுக்கொள்ள முடியும் அதை இந்த வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இரவு கழித்தார்கள் அவர்கள் செய்த சில நல்ல செயல்களை பார்த்தவர்கள் யாரெல்லாம் உலகத்தில மூத்தவர்களுடைய துவாவை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் சந்ததி சந்ததியாக பாக்கிய உள்ளவர்களாக மாறுகிறார்கள் எப்பொழுதும் எங்க குழந்தைகள் மற்றவர்களுடைய துவாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய குழந்தைகளாக மாறிவிட வேண்டும் செல்லும் அவர்கள் அப்பாசுக்கு துவா செய்தார்கள் அப்துல்லா அட்லி உமர் ரதி அல்லா அவர்களுக்கு துவா செய்தார்கள் ரதி அல்லாஹு யாரெல்லாம் நவியுடைய துவாவை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் பிற்காலத்தில் பெரிய பாக்கியவான்களாக மாறினார்கள் அபோ ஒரேதான் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் செய்தாவுடைய சக்தி மிக பயங்கரமாக ஐயாயிரத்தி முன்னூத்தி நாலு ஹரிசிகளையும் மரணம் செய்த ஒரு சக்தியுள்ள சகாவியாக அவர்கள் மாடிவிட்டார்கள் ஞாபகம் சக்தி அதிகரிக்க துணியான வரக்கத்துகள் சந்ததிகள் நிம்மதியாக வாழ மற்றவர்களுடைய பெரியோர்களுடைய சாலையான மக்கள் கூடுமா சாதிக்கின்ற நல்லோட சேர்ந்திருந்தேன் அவர்களுடைய மக்கள் காண்கிறார்கள் என்ன காண்கிறார்கள் என்ற சொன்னால் அப்துல்ல மார்க்கம் கேட்க தெளிவு பெறுவா கேக்க தஸ்மீருடைய விளக்கத்தை எடுக்க வரலாறுகளை படித்துக் கொள்ள அரபு இலக்கணத்தை படிக்க கவிகளை மொழிகளை படித்துக் கொள்ள எல்லோரும் அங்கு திரண்டார்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் ஏன் ஒரு இஷ்டமாவுக்கு வருவது போன்று ஜும்மாவுக்கு வருவது போன்று ஒரு பெருநாளைக்கு வருவது போன்று மக்கள் மிக எண்ணிக்கையில அப்துல்லா அப்பாஸ்லா அவர்களை சந்திக்க வருவார்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் அன்று நபியுடைய துவாவை பெற்றுக் கொண்ட எ பாதுவா செய்து அவர்களை முறையீடு செய்து கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லாத கொள்ளாததெல்லாம் சொல்லி அவர்கள் பத்மாவுக்கு ஆளாகிறார்கள் விமர்சிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்க வேண்டும் விமர்சிக்க ஆரம்பித்தால் முடிவு ஆபத்தில் போய் முடிந்துவிடும் மிக பயங்கரமாக இருக்க வேண்டும் இடத்தில் சாதிதாஷ் அவர்களை போய் முறையீடு செய்தார்கள் அவர்கள் பார்த்தா உண்மையில் அப்படி அல்ல அவர்கள் வாரத்தில் ஒருமுறை ஒரு ஆடை வச்சு கழுவார்கள் அதனால் அது காயம் வரைக்கும் வெளியே வர கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் வேற ஒருவரை நியமித்து இருப்பார்கள் உணவில் அனுபவிக்க முடியும் இருந்தாலும் அதை அதை ஒரு பணிவின் காரணத்தினால பற்ற துனியாவுடைய பற்றத்தின் காரணத்தினால இப்படி நடந்து கொண்டாரே அந்த மனிதர் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட இந்த தாக்கம் அவர் உள்ளத்தால பதுவா செஞ்சுட்டார் அந்த மனிதன் வயோதிபராகி தன்னுடைய கண் இமைகள் எல்லாம் இருந்தால் எல்லோரும் சொன்னார்கள் அசாமத் ஸ்டாலின் இமாம் புகாரில் அஹமுல்லா அவர்கள் இந்த ஹரிசு சகிப் புகாரிகள் இமாமத்துடைய பாடத்தில் பதிவு செய்கிறார்கள் இவருக்கு சாதி அபிவக்காசுடைய பழித்து விட்டது என்று சொன்னார் அவர்களுடைய குழந்தைகளும் அமானதர்களாக பெற்றோர்களினால் ஒப்படைக்கப்படுகிறார்கள் அது ஸ்கூல்களாக இருக்கலாம் மாஸ்டர்மார் பிரின்சிபலாக இருக்கலாம் அது முதிய அதிபர்களாக மதரசாவாக இருக்கலாம் அது பள்ளிக்கூடமாக இமாமாக முதரிசாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஏறிதான் எந்த அளவுக்கு உஸ்மாவை நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றுகிறோமோ அது எங்களுக்கு பெரிய சக்தி உள்ளதாக மாறுகிறது இன்மை ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான கடல் தொழில் செய்யக்கூடியவருக்கு ஒரு வகையான மார்க் அறிவு தேவைப்படும் ஒருக்கேற்ப ஒவ்வொருவருடைய அந்த மார்க்க தெளிவுகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அது சுத்தமான தண்ணீர் அதை சச்சதையும் நீங்க சாப்பிட முடியும் என்று அவர்களுக்கு நிறையவர்கள் வழிகாட்டுகிறார்கள் இந்த கணவன் நேற்றுதான் இருந்தால் இன்றைக்கே நான் வந்து இந்தாவுடைய நிலவை என்ன எனக்குள்ளா முடிந்து சட்டம் அது பொதுவான இருந்தவர் ஒன்பது மாசத்தை சுமத்தவர் கணவர் திடீரென்று மௌத்தாகிவிட்டார் இவருடைய புள்ளையும் பிறந்து விட்டது அன்று புள்ள புறந்து விட்டால் இவருடைய அடுத்த நிமிஷமே முடிந்து விடுகிறதுக்கு பிறகு கிடைக்கும் தெளிவாக விளக்கமாக அல்லாஹு சாலா முன்வைத்திருக்கிறார் கன்யவாதிக்கிறேன் ஒரு மனிதன் அவருடைய அவருடைய அந்த தொழில் அது எப்படிப்பட்ட தொழிலாக இருக்கிறது என்று அவர் அடையாளப்படுத்த வேண்டும் ஏராளமான விஷயங்கள் அவைகளை நாங்க சரியாக செய்து கொள்ள வேண்டும் எங்கட கவனம் கூடுதலாக இந்த பாதத்தின் பக்கம் எங்க கவனம் போகணும் அடையாளர்களை குரான் விஷயத்தில் வியாபாரம் தொழில் அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை என்று குரான் அவர்களை பாராட்டியிருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல நாங்களும் மாறிவிட வேண்டும் அல்ல எங்களுக்கு அந்த இபாதத்துடைய மனிதன் இருக்க வணக்கமாக மாற வேண்டும் அதற்கு தேவை வழக்கமாகற வேண்டும் வீட்டம் நுழையும் எப்படி நுழைய வேண்டும் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது எப்படி சொன்னார் அழைத்து எடுத்தார்கள் அபு மூசாவை ஏன் திரும்பி சென்று விட்டேன் நபியுடைய சுந்தத் என்று சொன்னார் அப்படி ஒன்றை நான் கேள்விப்படவில்லையே என்று சொன்னார்கள் சாட்சி கொண்டும் வர சாட்சி கொண்டு போ கேட்ட எல்லாரும்போசாவுடன் வாழ்க்கையில நபுடைய காலத்தில இருந்து மசிதுக்கு ஒரு நாளும் வீட்டுக்கே ஒரு நாளும் கொடுக்கக்கூடிய உமர் சொல்கிறார்கள் அல்லா நிய சபத் அஸ்வா கடத்தெருவில போயினால் அந்த பசார்ல போய் வியாபாரத்தில் ஈடுபட்டதுதான் இந்த அதிசய விட்டு என்னை பறாகாக்கி விட்டது என்று சொன்னார்கள் கண்ணியவானே நான் எப்பொழுதும் இப்பாதத்தில் அமல்கள் இல்லை அதை எங்களை ஆக்கிக்கொள்வதற்கு எங்களுக்கு போறது எப்படி வீட்டில இருந்து வெளியே வாரது எப்படி வாஷ்ரூம் டாய்லெட்டுக்கு போறது எப்படி வெளியே வாரது எப்படி எந்த கையால் ஒருவருக்கு கொடுக்கும் எந்த கையால் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆதத்தையும் வழக்கத்தையும் இவாதத்தாக மாக்கிக் கொள்வதற்கு ஈமானும் அறிவும் அது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது நபிலான தொழுகைகள் தஜத்துடைய தொழுகைகள் فَتَجَعْفَ جُلُوبُهُمْ المضاج يدعون ربهم خوفه وتمو ما رزقناه من فقون السحابة كله يتنميه إذ التحجة ليتلغي وبالأسحار هم يستغفرون سهروا لي يرتل أبرقل استغفار سيكون عندها رب يغفر لي وتبع لي إنك أنت التواب الرحيم رسال الله عليه وسلم أبرقل அவர்கள் சபைகளில் இந்த மலைகளை புலிய செய்கிறான் குழந்தை பாக்கியத்தை நான் நசிவாக்குறான் செல்வங்களை கொடுக்கிறான் அல்லா நதிகளை ஓட வைக்கிறான் தோட்டங்களை கொடுக்கிறான் வறட்சியிலிருந்து அப்பால் படுத்தி நூடாக போல வாழ்க்கையில எந்த நேரமும் என்னொரு நடந்தாலும் உடனடியாக மனிதன் இதைத் வேண்டும் கண்ணியமானவர்களே இவாதத்தில் கவனம் செலுத்துவது போல இல்லற வாழ்க்கையிலேயும் கவனம் செலுத்த வேண்டும் இல்லற வாழ்க்கையில மனிதன் கவனம் செலுத்துவதே ஆக முக்கியமானது அன்றாட வாழ்க்கை பழக்கத்தை சீராக்கிக் வேண்டும் மக்களோட பழகக்கூடிய நேரத்தில் நல்ல பண்புள்ளவர்களாக நல்ல குணமுள்ளவர்களாக விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக மனைவிக்குள்ள உரிமைகளை கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்குள்ள பண்பு அன்ப காக்க வேண்டும் தோல்புஜத்துல அவர்கள் சுமந்தவர்களாக அசருடைய தொலகையில ஜமாத்தை நடத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட குழந்தையுடனும் குடும்பத்துடனும் நேசம் உள்ளதுக்கு அடிப்படையை சொல்கிறார்கள் நடக்கூடியவர்களை நீங்க நேசித்து நடனத்து செல்லும் அவர்கள் ஒரு பாடமாக நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் கண்ணியமாதர்களே உலகத்தினாலே கிராமத்தின் மனிதர்கள் வருவார்கள் அபகரித்து பிறரை துன்புறுத்தி பத்வா திட்டத்தில் ஈடுபட்டு புறம் பேசுகிறதிலையும் பிறருடைய அநியாயத்தில ஈடுபட்ட மனிதனுடைய துவா நாளைக்கு கபூலாக துணியாவில் மாட்டார்கள் நாளைக்கு அவர் அநியாயம்ுவலாக மாட்டார் அதனால எப்பொழுதுமே அல்லா இடத்துல துவாவை கபுல் செய்யக்கூடிய தன்மைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும் கண்ணியமான கொடுக்கல் வாங்கல நேர்ம சுகானல்லாம் அல்லாக்கு விருப்பமானது இருக்கிறது எப்பொழுதும் தனக்கு உள்ளதை கொண்டுள்ளவர்களை பார்க்க வேண்டும் அமல்கள் இந்த பாடத்தை தான் கற்றுக் கொடுத்தார்கள் துனியாவுடைய விஷயம் வரக்கூடிய நேரத்தில் எப்பொழுதும் தனக்கு கீழுள்ளவர்களை பார்க்க வேண்டும் தீனுடைய விஷயம் வரக்கூட உமர்றது எல்லாரும் அவர்கள் எப்பொழுதும் அபுபக்கர் அவர்களை பார்த்தார்கள் எப்பொழுதுமே அபுபக்கரை பார்க்க அவரை முடியவில்லை ஒவ்வொருவரும் மாற முடியும் நேர்மையான வியாபாரிகள் அதை பொய் பேசாத உண்மையை பேசக்கூடிய வியாபாரிகள் நாளைக்கு கொஞ்சமாக இருந்தாலும் அல்லா வாழ்க்கையில் பறக்க செய்கிறார் அப்போ தரதா பிரதியல்லால் அவர்கள் கொஞ்சம் வியாபாரம் செய்வார்கள் அதுல பெரிய வர்க்க செய்தார் பெரிய வியாபாரம் செய்தார்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்கிறதை நீ நாடுவர்களுக்கு கொடுக்கிறார் செல்வம் அல்ல ஆட்சி அல்ல பதவி அல்ல செல்வாக்கு அல்ல அளவுள்ள எதுவுமே கிடையாது சகோதரர்களே அல்லா தந்தது தான் உதவி தே நாடினால் ஒரு சினாமியை கொடுத்தா இருபது வருஷத்துக்கு முன்பு என்ன உலர்மை அதிர்ந்து போனது இலங்கை மட்டும் முப்பத்தி மக்களை ஒரு சில வினாடிகளை உயிரி பறித்து விட்டது எப்படி வரும் ان ترجعون في الى اللہ اندنالی بیند کلنگل نگل لو رمالہ ادتل اندسے ربین گلنگل کررے اما یتسالنبین عظیم اللذی هم فیه مختلفون اندنالی باتت کرد ویٹ شمیعہ دکران ہل ادئی باتت کے کران ہل منددانا ہم لا اخصیب بھیوم القیامة سدیم سے گرے اللہ تعالیٰ اندسل کران قیامت تو منددان تیرم لیکن وقعت الواقعہ لیسنی وقعتها قادمہ மனிதன் உலகத்தில் வாழ்பொழுது அல்லாஹால அங்கு மலத்துவார்கள் அவருடைய அவருடைய இம்மான் அவருடைய தக்வா அல்லா விரும்பக்கூடிய அந்த குழுக்கள் வாங்கல் அது இருக்கும் பொழுது அப்து ரஹ்மானு ஆம் அணுகிறார்கள் அவர்களை அளித்துக் கொண்டு நடக்காத பிளக்க முடியாது அடைய முடியாத நீ நல்ல போன்ற உலகத்தில் நடந்து கொண்டு உண்மையாக வாடிவிட வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாத்துக்கும் இரண்டு விஷயத்தை கடைபிடிக்கிறோம் ONDE SHUKR HINDAWAD E STIGFAR ALLAHUKA DIYAMA SHUKR SEIHU ALLAH ILLNEI PUDEVECHARIKARA I PUDEVECHARIKARA I PUDEVECHARIKARA BAYDI TAUDDU NIMATALLAHI LA TAUSSUHA INNI PAHARIME INNINDA NIMATTEKALAH ALLAH THANDIR KRA SHUKR SINJUKU DEY RIKORU INDA NIMANA PARIME KYE PUDATAYA அதே நேரத்தில் போக வேண்டும் உலகத்துக்காக அனுப்பப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானத்தின் அறுப்படுத்தவர்கள் நாங்க அல்லாஹாரா உங்களை யூத் கிறிஸ்தவிகள் எல்லாருக்கும் நாம் அளித்திருக்கிறோம் ஓ மக்களே முஸ்லிம்களே உங்களை நாம் உலகத்தில் வாழக்கூடிய எழுநூறு கோடி மக்களுக்கும் ரஹமத்தான் அனுப்பியிருக்கிறோம் குንতুম خير امه اخرجت للناس 20 லட்சம் முஸ்லிம்களின் உள்ளத்துல நான் இந்த சொல்ல கூடிய இந்த விஷயத்தை 20 லட்சம் முஸ்லிம்களை சுமந்து கொண்டார்கள்んだ இந்த 2 கோடி மக்களுக்கு நான் رحمதாக இருப்போம் உலகத்துக்கு நான் رحمதாக இருப்போம் அல்லாஹ் எங்களை இந்த 8 லேகமெல இருந்து உலகத்துல உள்ளவங்களுக்கு ஒன்று செய்தது போல உலக நாடுகளுக்கு அல்லாஹ் எங்களை இந்த दीन கொடியை சுமந்தவர்களாக เอกத்துவத்தை லிதகூன கலீபத்துல்லாஹில் உலியா அல்லாஹ் கனி உயர்வதற்கு அல்லா உலமாக்களை பொதுமக்களை பாவகர்களை படுத்தவர்களை புத்திசாலிகளை எல்லோரும் தனக்கு அல்லா என்ன ஆளுமையை சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம் எல்லாருடைய உள்ளத்திலையும் நான் என்று சொன்ன இந்த கொத்துமாவை ஏற்படுத்திக் கொண்டு இல்ம வளர்த்தவர்களாக மசிதிலிருந்து இமான பலப்படுத்திக் கொண்டு மதரசா மசித்கள் உலமாக்கல் சேர்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்களாக குடும்பம் வியாபாரம் தொழில் எல்லோத்திலையும் நான் மேலிடத்துக்கு குறைந்தேன் உண்மையான இந்த தீனை அல்லா என்னைய பயன்படுத்திக் கொள் நான் ஒவ்வொரு துணியாட தொங்கலுக்கும் போய் இந்த தீனை அறிமுகப்படுத்தக்கூடிய உலகத்துக்காக வந்திருக்கக்கூடிய இந்த உண்மையை நான் அறிவிக்கப்படுத்த வேண்டும் என்ற நீத்த வெச்சோம் அல்லாஹ் நிச்சயமாக இந்த ஆயிரத்தி நாற்பது ஆறு சிவத்துகளை பங்கை தருவாயாக ஒற்றுமையான சமூகமாக நீ விரும்பக்கூடிய தன்மைகளை சுமந்தவர்களாக ஒப்படைக்கூடிய இந்த மாற்றத்தை உலகத்தில் வாடக்கூடிய எல்லா மக்களுக்கும் விமோசனையும் அவர்களுடைய வீடு சொத்தை நிறைவேற்றக்கூடிய